ஜ குரு கிருப்பையால் கற்க பாவதம் கோபிகா ஜீவன கோவிந்தா கோவிந்தா நாற்பத்தி அத்தியாயம் முடிஞ்சு நாற்பத்தஞ்சு ஆரம்பிக்கணும் அந்த தேவக்கு வசுதேவர்களை கடைசியா அந்த காராகிரகத்திலிருந்து விடுவித்தார் கண்ணன் அப்படின்னுங்கிற ஒரு செய்தியை நம்ம கடைசியா பார்த்தோம் அது விவரமான அர்த்தம் சொல்லணும் மத்தம் சொல்லும் அதுக்குண்டான விவரங்களை இதை பார்ப்போம் அவர் இந்த இவர்கள்லாம் அல அலர்கிறார்கள் அந்த கம்சன் கம்சனுடைய சகோதரர்களுடைய மனைவிமார்கள் ராஜஸ்திரீகள் எல்லாரும் அலர்கிறார்கள் இது அன்புள்ளவனு தர்மம் அறிந்தவனு இறக்கம் கொண்டவனே நாதா நாதம் இல்லாத நாதன் இல்லாதவர்கள்ட்ட ஒரு கருணை காட்டக்கூடியனு பறிவு காட்ட அன்பு காட்டக்கூடியனு வள்ளலே வள்ளலே மாந்தருள் சிறந்தவரே தலைவனானவனை விட்டு பிரிஞ்சு போன இந்த நகரம் வந்து அப்படியே மங்களம் இல்லாம போயிடுது உற்சவங்கள் போயிடுது சுபகாரியங்கள் இல்லாமல் எடுத்து தேஜஸ் இல்லாம பிரகாசம் இல்லாமல் போயிடுது பொலிவு இல்லாமல் போயிடுது பொலிவு இல்லாமல் போயிடுத்து எங்களை மாதிரியே இதுவும் ஒரு பிரகாசம் பொலிவும் ஒரு தேஜஸ் ஒரு பிரகாசம் இல்ல இது இல்லாமல் விளக்கம் அப்படி தெரிகிற மாதிரி இல்லாம பொலிவு இல்லாமல் போயிடுத்து நாதா ஒரு பிழையும் செய்தறியாத ஒரு ஜனங்களுக்கு பொதுவான ஜனங்களுக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப கொடும் துரோகம் செய்திருக்க கொடும் கொடுமை கொடுமையான கஷ்டம் கொடுத்திருக்கேன் துரோகம் செய்திருக்கிறேன் அதனால்தான் இந்த நிலை அடைந்திருக்கேன் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் எப்படித்தான் க்ஷேமத்தை அடைவான் நல்லா தெரிஞ்சுங்க நான் சொல்ல பாகவதம் மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவன் எப்படி க்ஷேமத்தை அடைவான் பூத்திரு பூத்த கிருத்து கோலபேதம் அநாகசாம் துவாம் பூத்தானாம் கிருதவான் துரோகம் உல்பனம் தேன இமாம்போ தசாம் நீதோ பூதத்திற்கு கோல பேதசம் அதாவது பொதுவான மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் துரோகத்தையும் கொடும் துரோகத்தையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து அவர்கள் தேர்ந்த கொல கொல்ல பல விதத்தில் அவர்கள் வந்து துன்பு செய்தக்கூடியவன் எப்படி வந்து நல்ல நிலையை அடைவான் அதனால தான் இந்த நிலை வந்திருக்கு துரோகம் செய்வன் எப்படி க்ஷேமத்தை அடைவான் அதனால் எல்லா உயிர்களையும் சிருஷ்டித்து காத்து மறைக்கக்கூடிய இவர் இருக்கார் அப்படின்னு கண்ணனை காமிச்சு சொல்றார் இவர் அவமதித்தவன் எங்கேயும் எப்பொழுதும் சுகத்தை அடைவதில்லை ஆனந்தம் இன்பம் அடைவதில்லை இப்படி சொல்லி அப்படி அந்த ஸ்திரீகள்லாம் புலம்புகிறார்கள் அரட்டினார்கள் சுக்கர் சொல்றார் இப்படி லோகத்தை வாழ வைக்கக்கூடியதற்காக லோகத்தை ரட்சிப்பதற்காக வந்தக்கூடிய பகவான் இந்த ராஜ மனைவிகளுக்கு அந்த ராஜ ஸ்திரீகளுக்கெல்லாம் ராஜாவினுடைய மனைவுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி நல்ல வார்த்தைகள் சொல்லி உலக வழக்கத்தை ஒட்டி லௌகிக வழக்கத்தை ஒட்டி செய் செய்ய வேண்டிய அதாவது இதில் யுத்தத்தில் எப்படி வீரர்கள்லாம் மரணம் அடைகிறார்களோ அது மாதிரி இவர்கள் இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய மரிய மரியாதையான சாஸ்திரத்தை சொல்ல பிரகாரம் சொல்லப்பட்ட கடைசி மரியாதைகள் கடைசி கிரியைகள் அந்திம கிரியைகள்லாம் செய்வித்தார் மற்றவர்களை வைத்து செய்வித்தார் ரா பலராமனும் கிருஷ்ணனும் பலராமனும் கிருஷ்ணனும் தாய் தகப்பனார உடனே போய் அந்த சிறையிலிருந்து ந்து அவர்களை வந்து விடுவி அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் பண்ணார்கள் ஏன்னா ஏற்கனவே ஜெயிலில் போட்டிருக்கான் ஜெயிலில் போட்டிருந்தான் அதுக்கப்புறம் விடுவித்தான் மறுபடியும் ஜெயிலில் போட்டான் அப்போது அந்த தன்னுடைய தாய் தகப்பனாரை சிறையில் இருந்து கம்சன் ஜெயிலில் போட்ட அதர்மமாக கொடுமையாக ஜிலில் போட்ட அதில் சிறையில் இருந்து அவர்கள் விடுவித்து அவர்களுடைய காலை நமஸ்காரம் பண்ணி தலை தொட்டு நமஸ்காரம் பண்ணார் தேவைக்கிய வசுதேவும் தங்களை நமஸ்காரம் பண்ணக்கூடிய புத்தர்களை லோகத்திற்கு ஈஸ்வரர்கள்னு தெரிஞ்சதுனால இது ஈஸ்வரத்துவம் தெரியுது அவருடைய உயர்ந்த விஷயம் தெரிகிறது அந்த பரம் பரமத்வ பரமா தத்துவத்தை பற்றி தெரியுது வந்து கட்டி அவர்களை வந்து ஆலிங்கனம் பண்ணுறது தூக்கி அணைப்பதற்கு கூச்சப்பட்டு தயங்கி தயங்கி தயங்கி நின்னார்கள் அவர்கள் வந்து அப்படியே கண்ணில் வந்து ஜலத்தை விட்டு அவர்கள் அப்படி நின்னார்கள் இப்படி இந்த 44 நாலு அத்தியாயம் முடிகிறது தேவக்கே இவர்கள் புத்திரன் அப்படிங்கிற புத்தி ஏற்பட்டால் இந்த சாம்சாரிகமான பரம சுகானுபவம் இவர்களுக்கு கிடைக்கும் அவர்களுக்கும் கிடைக்கும் அதற்கு முன்னாலேயே பிறந்த உடனே இந்த ராமகிரு பலராமனும் கிருஷ்ணனையும் கோகுலத்தில் இருந்ததுனால அவர்களுக்கு வந்து அந்த குழந்தைகளை அனுபவிக்கவில்லை இப்போது ராமகிருஷ்ணன் ஈஸ்வரனுங்கிற தத்துவஜானம் ஏற்பட்டதுனால அதை பார்த்த கண்ணன் நான் பிரசன்னனாக இருக்கேன் அம்மா அப்பாட்டேன் தேவைக்கு வசூதர்களிட்டேன் அப்போ இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஜானம் எப்பொழுதும் கிடைக்கும் அது வந்து பெரிய துர்லபமாகாது ஏன்னா பகவான் பிரசன்ன பகவான் தான் அந்த ஞா ஞானத்தை கொடுக்க வேண்டும் இந்த மாயையாக தானே மாற்றியிருக்கேன் அந்த மாயை அகற்றினால் ஞானம் வந்துருது அதனால் இவர்களுக்கு அந்த ஞானம் துர்லபம் ஆகாது அடியனுக்கு துர்லபம் உங்களை நான் சொல்ல முடியாது அடியான துர்லபம் அப்போது எனக்கு நான் வந்து பகவானை விட நான் என்னுடைய சுவாமியை நம்பிட்டுருக்கேன் அந்த சுவாமி தான் நமக்கு வந்து ஞானத்தை கொடுக்கணும் அதாவது அந்த தத்துவஜானத்தை த அனுபவமான தத்துவஜானத்தையும் ஞான விஜானம் சிக்கணும்னு சொல்கிற மாதிரி அனுபவமான தத்துவானத்தை அப்போது பிள்ளைன்னா எங்கிட்ட புத்திரங்கிற அந்த பிரேமை வரும் ஸ்னேகம் வரும் பாசம் வரும் அதுதான் துர்லபம் அம்மா அம்மாவும் அப்பாவும் தன்னோட தங்கிட்ட குழந்தைன்னு ஒரு புத்திர வாச்சல் என் இல்லையா அதுதான் துர்லபம் இவருக்கு கண்ணன பொறுத்த வரைக்கும் அதனால் புத்திரனாக எண்ணுவதால் எவ்வளவு பிரேமை ஏற்படுமோ அவ்வளவு பிரேமை ஈஸ்வரனுங்கிறதுனால ஏற்படாது வாஸ்தவனா அதான் அதுவும் அவனுக்கு கிருப்பையால் வரணும் அதனால் அந்த பரமஜானம் இவர்களுக்கு இப்போதைக்கு வர வேண்டாம் அப்படின்னு கோபாலனான கண்ணன் அவர்கள்ட்ட தன்னுடைய மாயை வீச போகிறான் முன்னால் இதுதான் முன்னால் விஷயம் என்ன அவர்களால் இவர்கள் வந்து ஈஸ்வரன் தத்துவானம் தெரிஞ்சிருந்தனால இவர்கள் ரெண்டு பேரும் பரமாத்மா சிவநாராயணனுடைய அம்சமாக பிறந்தவன் கண்ணன் அப்படின்னு தத்துவஜானம் தெரிஞ்சதுனால அவர்கள் வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுற போதும் நாராயணன் வந்து காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறது அப்பா அம்மா அப்படிங்கிற இதில் அவர்கள் பண்ணார்கள் அவருக்கு தத்துவ ஞானம் உண்டு இவர்களுக்கு அம்மா அப்பாவை தேவக்கியவர்களுக்கு அது அடுத்தா அப்போ பிரியம் பரிமணிக்காது யசோதையை நன்றாக கண்ணனை வந்து அனுபவித்தாள்னா குழந்தைன்னு அனுபவித்தார்கள் அந்த கோபியர்களுக்கெல்லாம் கண்ணன் யாருன்னு தெரியும் ரெண்டு ரெண்டு பிள்ளையில் அவர் அனுபவித்தார்கள் தங்களுக்கு மிகவும் வேண்டிய ஃப்ரெண்டு கூட இருக்கான் அவன் தான் தெரியும் அதே நேரத்தில் பரமாத்மா ரெண்டு பிள்ளைகள் அப்ப போயிடும் பிரேமின்னா அவர் அழகாக சொல்லுவார் அவன் பிரே அப்படி இருந்தார்கள் அதை மாதிரி இவர்கள் வந்து ஈஸ்வரனுக்கு தத்துவஜானம் கொடுத்தோம் அப்போ அவர்களை வந்து அந்த உடனே அந்த பிரேமையால் பயம் உடனே பயம் வந்துடும் அந்த பயம் வந்து பயம் தயக்கம் மயக்கம் பயம் பக்தி அதெல்லாம் இருக்கும் அது என்ன பக்தி இருக்கும் ஈஸ்வரன்னு பக்தன் நான் அடிய வந்து அடிமை பக்தன் அவர் ஈஸ்வரன் அப்படின்னு பக்தி இருக்கும் வந்து புத்திரவாச்சலையும் இருக்காங்க அதனால் அவர்கள் தயங்கினார்கள் அவர்களை கட்டி அணைக்கவில்லை அவர்களை வந்து கட்டி அணைக்கவில்லை அவர்களை வந்து கூச்சப்பட்டார்கள் உணர்ந்தார்கள் ஈஸ்வரன் உணர்ந்துட்டார் அதுதான் விஷயம் மேலே பார்ப்போம் நாற்பத்தஞ்சாவத்தியாயத்தில் ஒரே ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா பஞ்சசத்வாரி நிமிஷகா தப்பை திருநந்தாதி சாந்த்வனம் குரசேனாபிஷேக குரு வாசாத்து இந்த நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் பிதாவான வசுதேவரும் நந்துகோ போன்றவர்களையும் தேற்றினார் எல்லாரையும் அம்மா தேவக்கு வசுதேவர் எந்த ஓவரம் தேர்த்தி விடுறார் தேத்துறார் திரும்பி அவர் போனோம் குரசேனனுக்கு பட்டாபிஷேகம் முடிவிக்கிறார் குருவான சாந்தி பின்ட்டு போய் குருகுட வாசம் பண்ணுறார் கல்வி காட்கிறார் பட்டத்துக்கு திரும்பி வரார் இப்படி நாற்பத்தஞ்சாவது அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லப்படுகிறதுன்னு ஒரே ஆசிரியர் காண்பித்த விஷயத்தை இப்போ நம்ம மூலத்தை கொண்டு நம்ம பார்ப்போம் நாற்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் அது பஞ்ச் அஞ்சு ஸ்லோகம் ஸ்ரீ சுகோபாஜா பித்தரோபலார்த்தோ ஜித் புருஷோத்தம மாபூதி நஜா ததான ஜனமோகி ஸ்ரீ சுகௌபாஜ பித்தரோபலார்த்தோ ஜித் புருஷோத்தமாக மாபூதி நஜா ததான ஜனமோகி உச்ச பித்தரௌபத்திய சகிரஜா சுவரிஷமாக பிரயவன பிரீணன் அம்ப தாதி சதனம் உச்ச பித்திராவேத்தஜரிஷமாக பிரயத்த பிரீணன் அம்ப தாதி சதனம் நாஸ்மோ யூயோஸ் தண்டையோரப்பாண்டைஷோரா புத்தா அபவன் குஜி நாஸ்மோத்ரியபுண்டைரா புவன் கவரோ சோனோத்தி லிதா முதம் நோயோ வாசோனோ நே யா பித்திருகிற பிந்தே லிதம் சர்வசம்போ ஜனிதப்போஷி எத நாதிம் புத்தோ பித்தோ மச்சய சர்வசவோனோஷி எத நாதி पित्रो பித்தோ மச்சயா முதலஞ்சுலோக்கம் மருணிமற்பத்தியஞ்சாவதம் தசமஸ்க்கூர்வம் ஸ்ரீசுக்கி பித்தர உபல பித்தரவுப்பலா பிதி புருஷோத்தமாக மாநோகி பித்தோசிசுகோ பித்தோப்பலா விதிப்புத்த மாபூத் ஜ மாய தனமோ பேத்திய சா சுவர்ஷபனீணன் அம்பத்தேனம் உவ பித்தரேத்திய சா சரிபையனீணன் அம்பத்தேதினம் நாஸ்மோத்ரீ பாலியபண்டை புவன் குச்சதிம் நாஸ்போர் நித்தவுத்தோரீ பாலியபண்டை புத்தியம் அபவன் குச்சதிம் நோவோ வாசோனோ பிதகேக பிந்தே லிதா முதம் நோோ தோ நோத்தோ வாசோனோதிகி பாத்திரே ஹத்த விந்தே லாலிதமதம் சர்வசம்போ ஜனிதப்போஷித்தோய நோயாதிர்ஷம் பித்தோ மத்த சாயுஷா சர்வசம்பவவோ ஜனிதப்போஷி நாதிம் பித்தோ மத்த சயுஷா அஞ்சாவது ஸ்லோக்கம் அர்த்தம் வர சொர் நம்ம சுக பிரம்மரிஷிகள் அது இதனுடைய அர்த்தத்தை முன்னாலேயே உண்டான ஒரு சாரமான அனுபவமான பண்ண வேண்டிய விஷயத்தை முன்னாலேயே சமர்ப்பணம் பண்ண கிருஷ்ணன் முன் பார்த்தார் பகவான் புருஷர்களை உத்தம நாச்சியம் அப்படிப்பட்ட கண்ணன் தாய் தந்தையர்கள் அம்மா அப்பா அவருடைய தன்னுடைய உண்மை ஈஸ்வரர்கள் தெரிஞ்சின்றதால் பாருஞ்சின்றி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால் தயக்கப்பட்டு மயக்கப்பட்டு இது பண்ண அதாவது கூச்சப்பட்டு அவர்கள் வந்து புத்திர வாத்தலேத்தி காண்பிக்கல பதினோரு வருஷம் பத்த குழந்தையை பார்த்து ஒரு ஒரு கண்ணீர் விட்டு விட விடுகிறார்களுடைய ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கலாம் அது தெரிஞ்சின உடனே இந்த சத்தியம் ஈஸ்வர சத்தியம் உடனே இவர்களுக்கு தெரியக்கூடாது நான் தான் இங்கே இருக்கேனே இவர்களுக்கு வந்து அந்த பரஜ்ஞானம் கிடைப்பது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா எப்போ வேணா கொடுக்கலாம எப்போ வேணா கொடுக்கலாம இதை பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் எண்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் எண்பத்தி அஞ்சாவது இந்த மாதிரி இதில் இருக்கும் நாற்பத்தஞ்சு கரெக்டாக சொல்கிறேன் எண்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் எண்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் டேஞ்சன்ஷியில் பகவான் இப்போ பதில் சொல்லுவான் எனக்கு அந்த வார்த்தை நல்லா பிடிக்கும் அது டாஞ்செல்லாம் தொட்டும் தொடாமல் பதில் சொல்ல வேண்டியது அப்போ சொல்லுவார் அம்மாவுக்கும் அந்த இறந்து போன ஆறு குழந்தைகள் கொண்டு கொடுப்பார் அப்போ வந்து அப்போ அந்த இது வரும் அம்மா கேட்பார் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் சந்தான கோபால லீலை தான் அது தன்னுடைய சகோதரர்கள் ஆறு முன்னால் இறந்தவர்களை கொண்டு காமிப்பார் அவர் அப்போது அதுவும் அம்மா தெரிஞ்சுன்னா சொல்கிறார் அதனால் உப்போ உண்மை தெரியக்கூடாது ஈஸ்வர்டு மா இதாகிடும் புள்ள அம்மா அப்பா அப்படிங்கிறத இருக்கணும் அதனால் ஜனங்களை எல்லாவுக்கும் என்ன மோகிக்கக்கூடிய அந்த தன்னுடைய மாயை உடனே பிரயோகம் பண்ணார் சொல்ல நினைச்சா போகிறோம் நினைச்சா போகிறோம் யோகம் பண்ணார் கிருஷ்ணன் வந்து பலராமனோட கூடி வணக்கத்தால் தலை குனிஞ்சு தாய் அம்மா அப்பாட்ட தாய் தந்தைட்டு அவர்களை சந்தோஷப்படுத்தினம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அப்படின்னு ஆதரவோடு பிரியத்தோடு கூப்பிட்டார்கள் அழைத்தார்கள் அப்ப எங்கள் விஷயமாக எப்பொழுதும் உங்களுக்கு ஆவல் ஆசை உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒரு வந்து ஒரு உந்துதல் ஒரு பயம் ஒரு என்னது ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்த போதிலும் உங்களுக்கு புத்தர்களானங்களால ஒரு காரியமும் ஒரு சந்தோஷமும் கொடுக்க முடியல அதாவது சின்ன குழந்தையாக இருந்த போதும் பவுகண்டம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசான பிறம் ஒரு அஞ்சாறு வயசுல அப்புறம் கைசோரம் கொஞ்சம் ஒரு இளம் வைத்து வரப்ப இந்த அவஸ்தைகளில் ஏற்பட்ட அந்த குழந்தைகள்கிட்ட அம்மா அப்பாக்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகங்கள் அந்த விளையாட்டுகள் அவளுடைய அதனால் அடையக்கூடிய ஆனந்தங்கள் கொஞ்சம் கூட கிடைக்கலையே அவங்களுக்கு கிடைக்கல நாங்களும் உங்களுக்கும் பாகியம் இல்லாதவள் நாங்கள் பாக்யம் இல்லாதவைய சொல்லிக்கிறாள் ஏன்னா அப்ப சமாத சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க பாக்கியமில்லாதவர்கள் நாங்கள் எங்களுக்கு பக்கத்துலேயே சமீபத்தில் வந்து உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருந்து உங்களுக்கு அம்மா அப்பாவுக்கும் நாங்கள் வந்து ஒரு வேலையும் செய்யலேன் குழந்தைகள் வந்து அம்மா அப்பாக்கள் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களால் கொஞ்சப்பட்டு போஷிக்கப்பட்டு இருந்து என்ன சந்தோஷத்தை அடைவார்களோ அதெல்லாம் நாங்கள் அப்படி சொல்கிறார் அதனால் தர்மம் போன்ற சகல புருஷார்த்தங்களுக்கும் காரணம் இந்த தேகம் தர்ம அர்த்த காம மோட்சம் இந்த சரீரம் கிடைச்சதுனால தானே இப்போ வந்து அடியன் வந்து பாகவதம் சொல்ல முடியறது அடியன் வந்து ஒரு ஒரு அந்த துஜாதி சம்ஸ்காரம் அந்த உபநயன சம்ஸ்காரம் ஆனதுனால தானே ஏதோ ஓரளவுக்கு வந்து ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ அட்லீஸ்ட் ஏதோ ஒரு எட்டாவது வருஷம் ஓடுறது பாகவத்து அப்படி சொல்ல முடியறது அப்போது இந்த பாகவதம் சொல்கிறதுக்கு ஒரு ஒரு காரணத்துக்கும் இந்த சரீரம் கிடைச்சது அப்போது இந்த தேகம் யார்களால் பண்ணப்பட்டதோ அவர்களால் வளர்க்க தோ போஷிக்கப்பட்டதோ வளர்க்கப்பட்டதும் காப்பாற்றப்பட்டதும் அப்படிப்பட்ட தாய் தந்தைர்களுக்கு மனுஷன் என்னடா பண்ணணும்னா நூறு வயசானாலும் பிரதி பண்ண முடியாது பண்ணவனாக ஆக மாட்டான் நூறு வயசானாலும் அவர்கள் செய்த ஒரு உபகாரத்து இங்கேயும் ராமாயணத்தில் தான் வந்து அம்மா அப்பாவுக்கா பிதவாக்கிய பரிபாலனம் பண்ண அப்படின்றதில்லை இங்கேயும் கண்ணன் வந்து தன்னுடைய சாமானிய தர்மத்தை இங்கே நிலைநாட்டுக்கிறான் சொல்கிறேன் நமக்கு முதல்ல சந்தேகம் முடியாது சுக்கர் சொல்கிறார் இப்படி பெற்றோர்கள் அம்மா அப்பா தேவகி வசுதேவர்கள்னா தன்னுடைய ஈஸ்வரத்தை தெரிஞ்சுண்டு உண்மை நிலையை தெரிஞ்சுருந்ததில் பார்த்த தெரிந்து கொண்ட புருஷோத்தவனான சிறந்தவனான நாராயணனான ஹரி வாசுதேவனான கிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த குழந்தைகளால் அடையக்கூடிய ஆனந்தம் அந்த இன்பம் சுக்கம் இன்னும் அனுபவிக்கலையேன்னு நினச்சிட்டு அவர்களுக்கு வந்து இந்த ஈஸ்வர ஞானம் இருக்கக்கூடாது எப்போவுன்னா அவர்களுக்கு கொடுக்க வைக்கலாம் அதுதான் முன்னாலேயே ஆரம்பத்தில் இந்த ஆடியோ ஆரம்ப பகுதியிலே நான் அடிய சபர்பணம் பண்ணேன் அதனால் ஜனங்களை மயக்கக்கூடிய அந்த தன்னுடைய வைட்டவ மாயே அப்படி போட்டான் மேலே போட்டான் விரித்தான் மாயை விரித்தான் அவளை தான் சத்தியோ நெட்டஸ்பதிர்கோபி தாரோப்பி அங்க அங்கம் ஆத்மதியம்னு யசோதா கேஸில் நம்ம எட்டாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் மண்ணு திங்கக்கூடிய ஒரு ியாஜத்தில் அப்போ வந்து வாய்க்குள் வையத்தை காண்பித்த கண்ணனான அந்த ரெண்டு வயசு குழந்தைய உடனே பார்த்தால் உடனே மாயை மாயை வந்து உடனே அயோ இப்போ குழந்தை மண்ணு துண்டுத்தேன்னு வாயில் விரலை விட்டு மண்ணை எடுத்து வெளியில் தூக்கி போயிட்டாள்னு பார்த்தோம் அப்போது அவளுக்கு வந்து யசோதைக்கு எப்படி மாயையை கொடுத்தானோ அப்படி தேவக்கிய வசதேவில கொடுத்தான் அதுதான் விஷயம் கண்ணனாச்சு கண்ணன் எப்போ மாயை கொடுப்பான் ஆனால் அந்த தத்துவஜானத்தை கொடுக்கணுமே அவன் பிரசன்ன ஆனால் பிரசன்னா இருக்கேன் அதனால் எப்போ அப்பா அம்மா கேசில் சொன்னார் ஆனால் நமக்கு கொடுக்கணுமே அதுக்கு நம்ம சுவாமி இருக்கார் கொடுப்ப சாத்வர வம்சத்து திலகனான அந்த கிருஷ்ணன் அண்ணாவோட வலராமனோட மற்றவர்கள்ட்ட வந்து அந்த வசுதேவர் தேவிகள்கிட்ட அவர்கள் சந்தோஷப்படுற மாதிரி அடக்கமாக நமஸ்காரம் பண்ணி பிரியத்தோட அம்மா அம்மா அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க அம்மா அப்பா அப்படின்னு தந்தையம் எங்களை பார்க்கக்கூடிய அந்த ஒரு துடிப்பு ஆர்வம் ஒரு பாசத்தோட இன்ட்ரெஸ்டோட எப்போது எங்களையே நீங்கள் நினைச்சிருந்தா எங்களே நினைச்சிருந்த ஆமா அவர் விட்டார் எ வந்து கொண்டு போய் விட்டோமே என்னாச்சு ஏன்னா எங்கேயோ பிறந்திருக்கானே பலராமன் என்னாச்சு நம்ம வந்து கோகுலத்தை கொண்டே விட்டோமே கண்ணன் என்னாச்சு அப்படின்னு எங்களே நடிச்சிருந்துக்கிற உங்களுடைய புத்திரலான் எங்களுடைய அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்த பருவம் ஒரு வயசுலேருந்து மூணு மூணு வயசு வரைக்கும் அப்புறம் நாலு அஞ்சு ஆறு ஏழு வயசு அந்த பாலக பருவம் அதுக்கப்புறம் சிற்றிலம் பருவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒம்பது பத்து பதினோரு வயசு இப்படியே குழந்த வயசுலேயோ அல்லது பாலகனாக இருக்கக்கூடியதோ இல்லை கொஞ்சம் முற்றி அந்த இள வயசு வரக்கூடிய அந்த நேரத்திலையும் இப்படி இருக்கக்கூடிய பருவங்களில் இருக்கக்கூடிய குழந்தையின் குழந்தைகளால் அடையக்கூடிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அவர்களை பார்த்து அவர்களை வளர்த்து அவர்களுடைய அவர்களால் அடையக்கூடிய மகிழ்ச்சி ஆனந்தம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவே இல்லையே ரூப தப்பு பண்ணிட்டோமே அதனால விதிவசத்தால் விதிவசத்தால் எங்களுக்கு பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் இருந்து வசிக்கக்கூடிய அதாவது இருந்து காப்பாற்றப்படக்கூடிய வளரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்கலையே அதனால குழந்தைகள் வந்து பெற்றோர்கள் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருந்துட்டு அவர்களால சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டு போஷிக்கப்பட்டு அவர்கள் மூலமா அடையக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை நாங்களும் அடையவில்லை அம்மா அப்பாக்களால் அடைய வேண்டிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் பாராட்டப்பட்டு ஆரா சீராட்டப்பட்டு போரா அது மகிழ்ச்சியும் நாங்கள் அடையலை உங்களுக்கும் நாங்கள் சந்தோஷத்தை கொடுக்கவே இல்லையே அதனால் தர்ம அர்த்த காமம் மோக்ஷம் சொல்லப்பட்ட எல்லா புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியது காரணம் இந்த சரீரம் இந்த மானுஷ பாஞ்சபோதிக்கம் இந்த சரீரம் தான் அந்த சரீரம் பெற்றோர்களால் கொடுக்கப்பட்ட அம்மா அப்பாக்களை கொடுக்கப்படுது அதை வந்து அவர்களால் காப்பாற்றப்பட்டது போஷிக்கப்பட்டது நூறு வயசு இருந்த என்ன நூறு வயசு கைங்கரியம் பண்ணாலும் பெற்றோர்களுடைய அந்த கைங்கரியத்துக்கு நன்றி கடனை தீர்க்க மனுஷனால ஆகாது நூறு வயசு வருஷம் வரைக்கும் அவர்களுக்கு வந்து கைங்கரியம் பண்ணி அவர்களுக்கு வந்து கூட இருந்தாலும் அந்த பிரத்யுபகாரத்தை செய்தவனாக ஆகாது கைக்கரியம் பண்ணதாக ஆகாது அவர்களுக்கு ஈடு பண்ண முடியாது மேல ஆம கல்ப ஆமனோனா பிரேத்த சுமாசம் காரியத்தமன்கல்ப ஆமன சுமா காரயி மாதரம் பித்தரம் வாரியம் சாத்திஜு விம் பிரபஞ்ச கல்போ விவசன் மூத்த மாதரம் பித்தரம் வாரியம் சாம் சுஜு விம் பிரபஞ்ச கல்போரிவசன் மன்னல் கம் சரிமுனச்சேத்தோ மோகமேத்தே விதிக்காந்திவசனோ தன்வல்போ கம்சாரமுனச்சேதோ மோகமேத்திவசனோ தகட்டதா மாதர்னோ பரதந்த அகர்வோர் வாம் சுசாம் க்ளிஷையோ துதட்டா தகத மாதர்னோ வாமோ தகத மாதர்னோ பரந்தோ அக்கோர் வாம் சூஷாம் க்ளிஷதாஷம் தீதுக்கோவாச்சரே கிரா மூகி கவியம் பரிஷ்பம் ஏம் தீதுக்கோவி மாய மனுஷ மோரா மோகித்தரோஷா பத்துர் முதம் பத்தாவது எத்தையோ ஆம்கல் ஆமையாத்தம் பிரேத்திய சுமாசம் காரயி மாதரம் பித்தரம் வாரியம் சாத் சுத்தம் சிசுன் குரும் விம் பிரபஞ்ச கல்போ விவசன்மாதேதோ உனச்சேதோ முகமேத்தேக்காந்திவசனோ தகத்தோபரசந்தோர் சூஷாம் க்ளிஷையோர்கிருஷம் வாஜ இ மாய மனுஷியமோ கித மோகித்த வங்க ஆரோச்சம் பரிசிவா பதூர் மூதம் விளக்கம் சொரணும் மேலப்பார்ப்பும் கிருஷ்ணார்ப்பணம்